தை பாயணம் சூத்தக முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கமா வச்சா ேவிணம் மேவே மேவெவ ஓம் நமோவிசம்யோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோபரனோவீ ஆயா வாக்ணுமோ மா அமேய உபனிஷத் தர்மாய சந்துணோபனிஷத்துல மூணு கண்டம் மந்திரங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் மூணு கண்டத்தில் இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் முதல் ரெண்டு கண்டத்தில் ஒன்பதும் பதினான்கு மந்திரங்கள் கடைசியாக பார்த்த மூணாவது கண்டத்தில் பன்னிரெண்டு மந்திரங்கள் முதல் ரெண்டு கண்டத்தை விஸ்தாரமாக அர்த்தம் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் எவ்வளோ பார்த்தாலும் அது தகும் அவ்வளோ முதல் ரெண்டு கண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை மந்த புத்திகளுக்கு விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி கதாபாகம் ஆக்கியாய பாகம் உபதேசிக்கப்பட்டிருக்கு அதில் நாம் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்கோம் தேவர்களும் அசுரர்களும் யுத்தம் செய்தார்கள் அதில் பிரம்மனுடைய மகிமையால் தேவர்கள் ஜெயித்தார்கள் ஆனால் தேவர்களுக்கு யாருடைய பிரபாவத்தால் நாங்கள் ஜெயித்தோம் என்பதை அறியாமல் இருந்தார்கள் அவர்களுக்கு அதை அறிவிப்பதற்காக பிரம்மன் அங்கே எக்ஷரூபத்திலே அவர்கள் முன்னால் தோன்றியது தாங்களே வெற்றியடைந்ததாக தங்களுக்கே இந்த மகிமை உடையதாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது அங்கே அது விளங்கியும் விளங்காமலும் ஒரு தோற்றத்தோடு பிரம்மன் தோன்றியது அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக அக்னி வாயு போனார்கள் அதனிடம் தோற்று போய் திரும்பி வந்து விட்டார்கள் அது புள்ள வைத்தவுடனே அதை எரிக்கவோ அதை நகர்த்தவோ முடியவில்லை அக்னியாலையும் வாயுவாலையும் பிறகு இந்திரன் போனா இந்திரன் போன உடனே முற்றிலும் மறைந்து போய்விட்டது இந்திரன் திரும்பல அங்கேயே நின்று கொண்டு இது என்ன என்று நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தான் அந்த நேரம் பார்வதி தேவி அந் ஆகாசத்தில் அதே ஆகாசத்தில் தோன்றினாள் தஸ்மின்னேவ ஆகாஷே ஸ்திரியமாஜகாம அப்போ கேட்டால் கிமே தத் அந்த பார்வதி தேவிகிட்ட இந்த பிரம்ம ரூபிணியான பார்வதி தேவிகிட்ட இது என்ன ரூபம் இது இந்த எக்ஷன் என்னதுன்னு கேட்டால் ஜனீயம் வஸ்து என்னதுன்னு கேட்டா அதுக்கு பிறகு அடுத்த கண்டம் கதாபாகம் தொடர்ந்து வருகிறது இந்திரனுக்கு உமாதேவிபதேசம் பண்ணுகிறாள் தத்தோஹைவீதார இப்போ முதல் மந்திரத்துக்கு இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் முதல் மந்திரத்தில் வந்து சக்ஷுஸ்ரோத் கவு தேவோ ஜுன்தி கேள்வி சிஷியனுடைய கேள்வி குருவினுடைய பதில் ஸ்ரோத்ரஸ் சக்ஷு வரைக்கும் இருக்கு திர வாக்கு நிதி மனதி வினுஷியாத் நியத்விதித்த விதித்தி மந்திர ஞாபகம் வந்து நேர்கணும் மனசில் அப்போ தான் வந்து இந்த உபனிஷத்து உள்ளே போகும் அப்படி சொன்னதுக்கப்புறம் என் மன வாச்சா அனியுதித்த ஏன வாக் அபியுதே ததேவிரம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே எடுத்த அடுப்புலையே அங்கே சொல்லியிருக்கு ஆனால் இங்கே பார்க்குறோமா இந்த கதையை பார்த்தோமானா ஏதோ பாக்கியமாக சொல்கிற மாதிரி இருக்குது பாஹ்யம் கிடையாது ஆந்தரம்தான் அதை கதாரூபமாக சொன்னால் மனசில் பதிய வைக்கலாம்ங்கிறதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போது உடனே பிரம்மா உமாதேவி உபதேசம் என்ன பண்ணினான்னா அந்த நேரத்தில் ஆகாசத்தில் அவள் தோன்றினாள் பகு சோபமானாம் கோவாச்ச கிமே தத் தாகும் ஹோவாச்சிரீம் ஆஜகவான் ஆஜகாம பகுசோபமானாம் ஹைமவத்தீம் உமாம் ஆஜகாம அவளும் தோன்றினாள் என்ன இவர் என்ன கேட்டார் தகும்ப உவாச்ச உடனே இவர் என்ன கேட்டா கிமே தத் எக்ஷமிதி கேட்டார் இந்திரன் அது என்ன இந்த எக்ஷன் என்னன்னு கேட்டார் ो सा, एक्षन के पे, एक्षन है वो? सा, सा ना पार्वती देवी उम्मी ब्रह्म विद्याणी रूपिणी सर्वेदा भूम्य्रिशद नाम सर्वेदा सिद्धांत சுதத்வாஜை நமஹா எழுதாந்திரம் இருக்கு சர்வ வேதாந்த சித்தாந்த சுதத்வாஜை நம்ம அதில் இல்லையா வேறு திருஷதியில் இருக்கு நினைக்கிறேன் இருக்குது இருக்கட்டும் பிரம்ம வித்யா ரூபிணி பிரம்ம வித்யா ரூபிணி ஆனதுனால சொல்கிறேன் அது பிரம்ம ரூ பிரம்மன் தான் அது அப்படின்னா பிரம்மணோவா ஏதத் விஜயே மகி யம் அது இல்லைன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒன்றுலேயும் உங்களுக்கு மகிமே கிடையாது ஆகையினால ஏதத் விஜயே உங்களுடைய இந்திரியங்களையெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிரு அதாவது இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் பிரம்மனுடைய அனுகிரகம் ஏதோ கேவலம் நீங்களாக பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது இல்லைன்னா எல்லாமே ஜடந்தான் இத்தி மஹீயத்வமி உவாச்ச சா பிரம்மேதிக உவாச்ச ஏத பிரம்மணோவா ஏதத் விஜயே மகீயத்வம் இது ததா இவ விதாச்சகார பிரம்மேதி அப்போ புரிஞ்சுவிட்டேன் ஓ இது பிரம்மன் தான் அப்படின்னு புரிஞ்சு விட்டார் இப்போ ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஆத்மாவே பிரம்மன் சொல்லி இந்திரன் புரிந்து தன்னுடைய ஆத்மாவே பிரம்மன் என்று புரிந்து சொல்லி இப்போ மனசு புரிஞ்சுக்கிறது எனக்கு அதிபதியாக இருக்கிறது சைத்தன்யம் எனக்கு அதிபதியாக இருக்கிறது சைத்தன்யம் சைதன்யத்தினுடைய அனுகிரகத்தினால தான் நான் வந்து விவகாரம் பண்ணி கொண்டிருக்கேன் ஆத்ம சைதன்யமாஸ்ரித்திய தேகேந்திரிய மனோதியு வர்த்தந்தே சூரியாலோகம் யா ஜனாக சூரியனுடைய சந்நிதியில் எப்படி மக்கள் விவகாரம் செய்கின்றார்களோ அப்படி அப்படி இதான் வெளிச்சத்தின் சந்நிதின்னு அடிச்சோம் வெளிச்சத்தினுடைய சந்நிதியில் வெளிநாட்டிலாம் கூட போனால் தான் தெரியும் இந்த சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறது இப்போ இங்கே வந்து பகலில் தூங்கிறது எல்லாம் பழக்கத்தில் இருக்குது நமக்கு ஆனால் வந்து சு வெளிநாட்டில் பார்த்தா வெளிநாட்டிலையும் தூங்க முடியாது அங்கே அங்கே ராத்திரி போதும் உற்பத்தினா தான் அந்த ஊரில் இருக்க முடியும் எளிய உணவு வசதியான வீடு பூர்ணமான வேலை இதுதான் வெளிநாடு அதனால் வந்து சாப்பிட முடியாது ரொம்ப சாப்பிட்டா வேலை பண்ண முடியாது அதனால் வந்து பிரெட்டை காலமரம் ஏதோ தடைத்து இப்படி இப்படி வந்து வர வரக்கு வரக்குன்னு வாழைக்குள்ளே போண்டு ஓடணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா ராத்திரி வந்து தான் சாப்பிடணும் ஆஃபீஸ்லேருந்து வந்து தான் சாப்பிடணும் ஆனால் வீட்டு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப எல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது போச்சு ஊருக்கு திரும்ப வேண்டி அது எதுக்கு சொல்கிறேன் இது ஆ ஆ சூரியாலயம் டே லைட் சேவிங் இந்த டே லைட் சேவிங்ங்கிறது இங்கே தான் பார்த்து அதாவது என்னென்னா அந்த பகல் நேரம் வந்து அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒரு மணி நேரம் டயத்தை கூட்டி வச்சுக்கோ நிறைய வேலை பார்க்க அதனால் என்ன ஆகிடும்னா நான் போனேன்னைக்கு ஆஸ்திரேலியா போய் நான் இருக்கிற போதும் அந்த டைம் மாத்திரம் முப்பத்தொன்னாந்தேதி மாத்திராம் முப்பத்தொன்னா ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மாற்றிடுவோம் அப்படின்ட்டாங்க அதனால் மொதல் நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம் படுக்கிறதுக்கு முன்னாடியே நான் மணி நான் ஒன் கூட வச்சுருட்டேன் காலமாரி எழுந்தால் நமக்கு நம்ம டைம் என்னென்னா இப்போ வந்து நாலரை மணி அஞ்சு மணின்னு வச்சுக்கோங்க கூட கரெக்டாக பார்த்தா அதில் வந்து போன நேற்றுக்கிற மூணு மணிக்கு படுத்திருந்தேன் நாலரை மணிக்கு எழுந்தால் இன்றைக்கி அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்கிறோம் இல்லை நேற்றிக்கு எழுந்தது இன்றைக்கி வந்து அஞ்சரை மணி காட்டுறதுன்னு வச்சுக்கோங்க கூட இன்னைக்கு அஞ்சரை மூ நாலரை மணிக்கு இன்றைக்கி எழுந்தோம்மா நேற்றுக்கு டைம் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தா இன்னைக்கு மூன்றரை தான் ஆனால் நாலரைன்னு சொல்லிகிட்டு இருக்கும் இந்த இதுலேயே இருக்குது கம்ப்யூட்டர்லேயே இருக்குது டே லைட் சேவிங் அப்படின்னு வரும் அந்த பர்டிகுலர் டேட்டில் அதை டிக் பண்ணிட்டா போகிறோம் மாற்றி விடுறது அப்புறம் திரும்ப குறைச்சிடுவாங்க திரும்ப இருட்டு கூடுற போது குறைச்சுன்னு விடுவாங்க சூர்யாலோகம் யஜாஜனாக இருக்குது தான் அந்த இதெல்லாம் சொல்கிறேன் பெரிய விஷேஷமான விஷயம் இல்லை அது சூரியாலோகம் யதாஜனா சூரியனுடைய பிரகாசத்தை வச்சு அந்த டேலைட்டை நல்லா சேவ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதனால இதெல்லாம் இந்தியாவில் இல்லை இந்த இந்தியா இந்த டேலைட் சேவிங் வந்து அந்த அந்த எக்யூப்மெண்ட்டை அந்த இதில் இங்கே ஒர்க் பண்ணாது அது வரும்போதே இந்த இந்த இந்த இந்த பண்ணாது இந்தியா அப்படின்னு தட்டினாலே அது இங்கே செய்யாது அது இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது போய்ட்டு போட்டோம் அது பெரிய விஷயம் நமக்கு அதுதான் அதனால தான் இந்தியா வந்து ரொம்ப சௌகரியம்னு அர்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குற போது ரொம்ப வெயில் கிடையாது ரொம்ப குளிர் கிடையாது எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது அங்கெல்லாம் நார்த்தை கம்பேர் பண்ணுறபோது இங்கே வெயில என்ன வெயில் ரொம்ப குளிரும் கிடையாது நம்ம இவ்வளோ இருந்தும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கணும் இருக்காங்க நிறைய பேர் தஸ்மாத்வா ஏ அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் விதாச்சக்கார பிரம்மேதி அத உடனே அவனுக்கும் தெரிஞ்சு போயிடுது இதுதான் பிரம்மன் தான்ப்பா நம்மளுடைய விஜயத்துக்கு மகிமைக்கும் காரணம் அசுரர்களை நாம் ஜெயிச்சத்துக்கும் அசுரர்களா நம்ம நமக்கு கிடைச்ச மகிமைக்கும் காரணம் பிரம்மன்தான்னு புரிஞ்சுட்டான் அடுத்தது அதனால் அவனுக்கு மகிமை வந்தது என்றைக்கு மனமானது தனது உண்மை தனக்கு காரணமான உண்மை தத்துவத்தை உணர்கிறதோ அப்பொழுது மனதிற்கு பெருமை சேருகிறது இல்லையா அதான் விஷயம் தஸ் மாத் தேவா அதித்தராமிவ அநியான் தேவான் எதிரிர்வாயுரிந்திர தேசியே நன் திஷ்டம் प्रथमो ப உமமோதி பூ தஸ்மாத் எவ அதித்தராமிவான தேவான் எதர்வாயுந்திரே ஹியேனன் நேதிஷ்டம் பஸ்ப்பருஷுஸ்தே ஹியேன பிரதமோ விதாச்சகார பிரம்மேதி இந்திரன் ரொம்ப உயர்ந்தவனாயிட்டான் இந்த ஞானத்தினாலே நடிச்சு பிரம்மனை பற்றி தெரிஞ்சு கொண்ட ஞானத்தினாலே இந்திரன் உயர்ந்தவனாகக் கருதப்படுகிறான் தஸ்மாத் ஹேதோ பஞ்சமி தஸ்மாத் எனவே ஏதே தேவா அதித்தராமிவ அந்யான் தேவானு ஏத்தே தேவாக அதிதராமிவ இந்த தேவர்கள் இந்த தேவர்கள் இந்த எல்லோரிடத்திலும் மற்ற தேவர்களை காட்டிலும் இவர்கள் சிறந்தவர்கள் அக்னிஹி வாயு இந்திரா தேஹ்யேனன் நேதிஷ்டம் பஸ்பர்ஷு தேஹ்யேன பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி அவர்களுள்ளும் இந்த அக்னி வாயு இந்திரன் மூன்று பேரும் சிறந்தவர்கள் மற்ற தேவர்களை காட்டிலும் அவர்களுள்ளும் சிறந்தவன் இந்திரன் என்று சொல்லி பிரதமோ விதாச்சகார பிரம்மேதி இவன் தான் மிகச்சிறந்தவன் இதுல ஒன்று தாத்பரியம் கிடையாது தெரிந்து கொண்டார்கள் நேதிஷ்டங்கிற வார்த்தைக்கு அந்திக தமம் பிரியதமம் பஸ்புருஷு ஸ்மிருஷ்டவந்தஹா இவர்கள்தான் மிகவும் நெருக்கமாக சென்று பிரம்மத்தை தொட்டார்கள் தொட்டார்கள்ன்னா என்ன அர்த்தம் பக்கத்தில் போனார்கள்னு அர்த்தம் பிரம்மணை சம்பாதாதிப்பிரக்காரை அதன் மூலம் அவர்கள் டச் பண்ணினார்கள் அதனால் இவர்கள் எல்லோருமே மூத்தவர்கள் முத முதலானவர்கள் இவர்களே மு முதலானவர்கள் பிரதமாக பிரதமாக பிரதானாக சந்தகா இந்திரனை பற்றி அடுத்து சொல்லப்போகுது இந்திரஸ்தே ஹேனன் நேதிஷ்டம் பஸ்பசுஸ்தே ஹெனத் பிரமமோ விதாச்சார அடுத்தமந்திரம் இன்மந்திரத்துல இந்தன முக்கியமான சொல்லலே அடுத்தமந்திரம் இந்திரணே விஷேஷமாக த இராமி அனான் சேதிப்பிர பிரேதீ அந்த அ அ அக்னி வாயு இந்திரன் மூணு பேர்லேயும் இந்திரன் அவர்களைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஏன்னா இவன்தான் பிரம்மனுடைய லக்ஷணத்தை தெரிந்து கொண்டு வந்தவன் ஆகையினால அவர்களுள்ளும் முதலானவன் இவன் மற்ற தேவர்களை காட்டிலும் இவர்கள் மூன்று பேரும் பிரதானமானவர்கள் அக்னிஹி வாயு இந்திரன் அவற்ற அவர்களுள்ளும் முக்கியமானவன் இவன் தான் முதலில் தெரிந்து கொண்டான் இந்திரன் எல்லா தேவர்களிலும் சிறந்தவன் என்பது கருத்து ஆக இந்த கதை முடிஞ்செடுத்த இனி உபனிஷத் நமக்கு பிரம்ம ஜானம் நன்றாக மனசில் சில உபதேசங்களை பண்ணுறது தியானக் கிரமங்களை சொல்லிக் கொடுக்கறது அதுதான் வரக்கூடிய மந்திரம் ஆதேசத் வித்யுதா மூணு மாத்திர ப்ளூத்தம் அது தந்திரம் இப்படி படிக்கணும் வியோமிஷதா இத்ததிதைவம் அப்படி படிக்கணும் அந்த மந்திரத்தை தய ஆதேச பிரம்மண புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உபதேசம் இந்த உபாசனையை பற்றின உபதேசம் உபதேசிக்கப்படுகிறது இந்த மின்னல் மின்றதோல்ல மின்னலையும் கண் எமைப்பதையும் தியானம் பண்ணுன்னு சொல்கிறது இந்த வந்து லைட்னிங் அண்டு என்ன சொல்கிறது வந்து நம்ம கண்ணை எமைக்கிறது மின்னலையும் கண்ணையும் கண் எமைத்து மூடுவதையும் மின்னலையும் தியானம் பண்ணு இப்படி சொல்கிறது அதுக்கெல்லாம் இன்னும் சில ஸ்ருத்தியெல்லாம் கனெக்ட் பண்ணுறார் அதனால் நியமிஷத்து இது அதிதெய்வ உபாசனா கண்ணை மூடி நீங்கள் என்ன பண்ணணும்னா மின்னலை தியானம் பண்ணு கண்ணை மூடி மூடி திறக்கிறத தியானம் பண்ணு கண்ணை மூடி அதுக்காக கண்ணை மூடி மூடி திறக்கிறத தியான மூடி மூடி திறக்கக்கூடாது கண்ணை மூடி திறக்கிற விஷயத்தையும் மின்னல் விஷயத்தையும் தியானம் பண்ணு இது அதிதெய்வதம் இது அதிதெய்வதம் கண்ண மூடி திறக்கிறதும் மின்னல் மின்னி போகிறதும் இதை தியானம் பண்ணு இது அதிதெய்வ உபாசனா இது கான்சன்ட்ரேஷனுக்காக மனசை ஒருமுகப்படுத்துகிறதுக்காக வைதிகமான உபதேசம் இதை நினச்சி பார்க்குறது மின்னல் பார்த்துருக்கோம் இடி கீரல் வந்து இப்படி டக்குன்னு ஒரு கீரல் வரும் போயிடும் அது மின்னல் நமக்கு அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அதை மனசில் கொண்டு வந்து தியானம் பண்ண வேண்டியது கண்களை திறந்தால் உலகம் தெரியுது கண்களை மூடினா உலகம் இல்லை அனுபவம் இல்லை அதை நினச்சிப்பார் இப்படி சொல்லி மனசை திருப்புறத்துக்கு வழி சொல்கிறது அதுதான் விஷயம் அதாவது மந்த் என்ன சொல்கிறன்னா எப்படி கொஞ்ச நேரம் காமிச்சுட்டு போயிடுது எது அந்த எக்ஷன் அதே மாதிரி இதுவும் அந்த பிரம்மனும் இப்படி வந்துட்டு போயிடுது ஆனால் வந்துட்டு போயிடுதுன்னா என்ன அர்த்தம் அது புரிஞ்சுட்டு போன மாதிரி இருக்கு ஆனால் இது எப்போவும் இருக்குது நமக்கு புரியறதுக்காக சொல்கிறார் அது மாதிரி எப்படி அந்த எக்ஷன் வந்துட்டு போனாரோ பாஷ்யத்தில் இருக்கு வித்யுதிவ ஹீ சகிருத் ஆத்மானம் தரிசித்வா திரோபூதம் பிரம்ம தேவிய அத்தியுத்த தேஜ இத்தி அத்தியாகியம் இதை தியானம் பண்ணணும் அவ்வளோதான் இதிஷப்தா பிரதிநிர்ஷார்த்த உபதேஷிக்கப்படுகிறது இது வந்து தியானம் பண்ணிக்கணும் தவதவிஷயம்மண உபமிய அனேபீக் சங்கல்ப அதிதெய்வத்தை உபாசனை சொல்லப்பட்டது இப்போ அத்தியாத்ம உபாசனை சொல்லப்படுறது கச்ச தீவச்ச மனஹா மனசு எப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் போய்ட்டு போயிட்டு வர்றதுன்னு பாரு அதே மாதிரி பிரம்மனையும் தெரிஞ்சு நிட்டு வர்றது அப்படி அந்த மனசையும் ஓடிக்கொண்டிருக்கும் மனதையும் தியானம் பண்ணு இதே விஷயத்தை நோக்கி நோக்கி போயிட்டு போயிட்டு வர்றது இல்லையா அதனால் ஒரு ஒரு கஷணமும் என்னத்தையாவது நினச்சின்னு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர மனசையே தியானம் பண்ணு மனசையே தியானம் பண்ணுறது அத்தியாத்ம தியானம் மனசையே தியானம் பண்ணுற கிரமம் அப்போ நிம் அதாவது மின்னலை தியானம் பண்ணு எமச்சு கண்ணை எமைச்சு மூடுறதை தியானம் பண்ணு மனசையே தியானம் பண்ணு மனம் எப்படிலாம் வேலை செய்கிறது அப்படின்னு தியானம் பண்ணு மனசு உட்காந்துட்டு பேசாமல் நம்ம பேசாம மனசு என்னெல்லாம் பண்றதுன்னு பாரு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பேசாம உட்கார்ந்துடும் அபீக் சங்கல்பா இத தாத்யம் வேற ஒண்ணும் இல்லை கம்யம் பவதி இது பிரம்மண ஆதேச உபதேச அதனால நகி நிருபாதிகமேவ பிரம்ம மந்த பு மந்த புத்திபிகி சக்கியம் இந்த மந்த புத்திக்கு எல்லாம் வந்து நிருபாதிக பிரம்மனை சொன்னா புரியாது அதனால் வந்து மனசு தான் மனோ பிரம்ம யத்யுபாசீத வித்யுதேவ பிரம்ம யத்யுபாசீத்த நிமிஷமேவ் கண்ணை எமைச்சு மூடுறதையே பிரம்மன்னு தியானம் பண்ணு அப்படி சொல்லி இருக்குங்கிற சக்கியம் அடுத்தது தத் தத்வனாம தத்வனமித்யுபாசித்தவ்யம் சயேத தேவம் வேத அபிஹைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி எல்லாம் நம்ம தான் உத்தம அதிகாரிகளாச்சே அதனால இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பார்க்கறது இல்லை அப்படி சொல்லிக்க வேண்டிதான் என்ன இல்லை அதை வனம்னு உபாசனை பண்ணணும் வனம்னால் என்ன வனநீயம் பூஜனீயம் அந்த பிரம்மனை வந்து பூஜிக்க தகுந்தது என்று உபாசனை பண்ணணும் வனமிதி உபாசித்தவியம் ஏவம் வேத அபிகைனம் சர்வாணி பூதானி சம்பாஞ்சந்தி அதாவது அந்த பிரம்மனை வந்து வனம்னு சொல்லி உபாசனை பண்ணணும் பூஜிக்க தகுந்ததுங்கிற எண்ணத்தோட பிரம்மனை பூஜை பண்ணணும் எப்படி எல்லாம் பூஜை பண்ணணும் தியானம் பண்ணுறது தான் மனச பிரம்மனாகவும் மின்னல பிரம்மனாகவும் அப்புறம் வந்து கண்ணை எமைச்சு மூடுறதையும் பிரம்மமாகவும் நினச்சி தியானம் பண்ணணும் பூஜிக்க தகுந்தது இது பண்ணணும்னு சொல்லி பண்ணியாகணும் வனமிதி உபாசித்தவ்யம் எவன் இவ்வாறு உபாசனை பண்ணுறானோ அதுக்கு என்ன பிரயோஜனம்னா எவம் யதோக்த குணம் வேத உபாசித்தே அவன் என்னாகிறதுனா சர்வாணி பூதானி அபிசம் வாஞ்சந்தி எப்படி பிரம்மனை எல்லா உயிர்களும் பிரார்த்திக்கிறதோ அது மாதிரி இவனும் எல்லோராலும் வேண்டப்படுவான் எல்லோருக்கும் பயனுள்ளவனாக இருப்பான் சர்வாணி பூதானி சம்பான் இவனை எல்லோரும் விரும்புவர் அதனால் எல்லா ஜனங்களும் இவனை விரும்புவார்கள் எப்படி கடவுளை எல்லோரும் விரும்புகிறார்களோ அப்படி இவனையும் எல்லோரும் விரும்பி போற்றுவர்னு அர்த்தம் உனக்கு மதிப்பு கிடைக்கும்ப்பா எல்லாரும் உனக்கு உன்னை வந்து ரொம்ப பிரியமாக அவங்ககிட்ட இருப்பாங்க ஆகையினால இந்த உபாசனையெல்லாம் கடவுளை இப்படி உபாசனை பண்ணினியானா எல்லாருடைய பிரியத்தையும் நீ சம்பாதிக்கலாம் அதுதான் தாற்பயம் ஆக இறைவனை போற்றினால் உன்னை உலகம் விரும்பும் அதுதான் இறைவனை நீ போற்றி வழிபட்டால் உன்னை உலகம் விரும்பும் இறைவனை வெறுமனை பூஜை பண்ணுறதில்ல அந்த குணங்களையெல்லாம் நாமளும் வரவழைச்சிக்கிறது அதெல்லாம் வர வர அந்த ஈஸ்வர பக்தி பூர்ணமாக இருக்கிறவனுக்கு எந்த விதமான தோஷங்களும் இருக்காது அந்த தோஷங்கள்லாம் இல்லாததுனால எல்லோரும் அவனை போற்றுவார்கள் அர்ச்சம் இனி முடிஞ்சுது உபாசனையெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு உபனிஷத்து முடிகிறது உபனிஷதம்போ புரூஹித்யுக்தா தே உபிஷத் உபனிஷதம் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சப்பாங்கிற நீ வந்து உபனிஷதம் சொன்ன இது மந்திரத்தில் காணும் முதல்ல ஆனா அவர் சொல்றார் போ உபனிஷதம் ப்ரூஹின்னு சொன்னேன் பிரம்மனை பத்தி எனக்கு சொல்லி கொடுன்னு நீ கேட்ட உனக்கு பிரம்மண பத்தின உபனிஷத் உபதேசம் உபனிஷத்தை சொல்லிக் கொடுத்தாச்சு டீச்சிங் ஓவருங்கிற பரம்பொருளை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் சக்ஷுஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனத்தின்னு நீ கேட்டு கொண்டாய் நானும் உடனே உனக்கு அதை உபதேசம் பண்ணிவிட்டேன் ஆகினால எந்த அந்த உபனிஷத்து என்னது பிரம்மன் தான் அந்த உபனிஷத் வஸ்து அதை உபதேசம் பண்ணியாச்சு தே உபனிஷதம் அப்ரூம உனக்கு நாங்கள் உபநிஷத்தை சொல்லிக் கொடுத்து விட்டோம் உபநிஷத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று நீ பிரார்த்தனை செய்து கொண்டாய் அந்த பிரம்மனை பற்றிய உபனிஷத்தை பிரம்மஸ்வரூபமாகிய உபனிஷத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு பிரம்மோபதேசத்தை பண்ணியாச்சு எங்களுக்கு பிரம்மோபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னீர்கள் உனக்கு நாங்கள் பிரம்மோபதேசத்தை பண்ணிட்டோம் பிரம்மோபதேசத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுற இது புரியறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ி ஞானத்தை பெறத்துக்கு வழிகள் என்னன்னா தஸ்ய்தபோதமாக கர்மேதி பிரதிஷ்டாவேதா சர்வாங்காணி சத்தியமாயதனம் இந்த ஞானம் பெறணும்னு சொன்னால் நல்லா தபஸ் பண்ணணும் தபஸ்ங்கிறது காய கிளேஷா தபா இந்த உலகத்தில் சுக இந்த சீதோஷ்ணம் இதெல்லாத்தையும் நாம் கவலைப்படக்கூடாது உஷ்ணத்தையோ சீதத்தையோ குறித்து ஒன்றும் கவலைப்படக்கூடாது தபா தபாங்கிறதுக்கு உபனிஷத்தை பிராப்த உபனிஷத்தை அடையிறதுக்கான உபாயங்கள்னு சொல்கிறார் தபா காயேந்திரிய மனசாம் சமாதானம் ஷங்கராச்சாரியார் காயேந்திரிய மனசாம் சமாதானம் விறத்திகளையெல்லாம் நீக்கி அதாவது காயத்தையும் இந்திரியங்களையும் காய இந்திரிய மனசாம் சமாதானம் அதாவது இதெல்லாம் ஒன்றாக்குறது அதாவது வாக்கு மனசு உடம்பு தபஸுங்கிற வார்த்தைக்கு சுருக்கமாக சொன்னால் நேர்மையாக இருக்கிறதே தபஸுங்கிற அர்த்தம் வருது காய இந்திரிய மனசை ஒன்றா வச்சுக்கிறது தமஹா உபசமஹா உபசமஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் தமசப்தேன ஷமஹா கிராகியகா அப்படி அர்த்தம் சொல்லிட்டாங்க ஆக மனச கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுக்கிறது தஸ்சை தபா தமஹா நீங்கள் போட்டுக்கலாம் தஸ்ஸை தபா தமஹா கர்ம நல்லா தபஸ அனுஷ்டானம் பண்ணுறது அப்புறம் வந்து புலநடக்கத்தோடு இருக்கிறது கர்மாக்களையெல்லாம் ஒழுங்காக பண்ணுறது பண்ண வேண்டிய பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறது கர்மேதி பிரதிஷ்டாவேதாக பிரதிஷ்டேதாக வேதா சத்வாரா அந்த வேதங்களையெல்லாம் அத்தியனம் பண்ணுறது வேதத்தை எல்லாம் காப்பாற்றுறது படிக்கிறது அங்கே பிரதிஷ்டாவேதாக சர்வாங்காணி சர்வாங்காணின்னா நான்கு வேதங்கள் அப்புறம் நான்கு அங்க ஆறு அங்கங்கள் வேதாக சர்வாங்காணி எல்லாத்துக்குமேல ஒன்று சொல்கிறார் சத்தியம் ஆயத்தனம் சத்தியசிய விசேஷத்தா உபாயத்துவம் அதனால் தத் சத்தியசத்தியம்னு மற்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சங்கராச்சார சொல்கிறார் சத்தியம் ஆயத்தனம் எத்தனை திஷ்டதி உபனிஷத்து தது ஆயத்தனம் தான் உபனிஷத்து இருக்கப்பா இந்த பிரம்மன் எதில் இருக்கார்னா இந்த விஷயங்களில் தபா தர்ம் தமஹா கர்மேதி பிரதிஷ்டா வேதாக சர்வாங்காணி சத்தியம் ஆயதனம் இப்போ வந்து தபா தமஹா கர்ம வேதாங்காணி வேதத்தோட கூடினா இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாலு காலுள்ள பசுவான் அதை கற்ற தொழுவம் வந்து சத்தியம் இந்த சத்தியமான ஒரு சத்திய மனசில் எப்பவும் சத்தியம் இருக்கணும் பொய்யுங்கிறதே இருக்கக்கூடாது அனர்த்த வர்ஜனம் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று நீ வந்து பொய்யை வந்து பொய்யாமல் கா பொய்யை வந்து பொய் பேசுகிறத நீ விட்டுட்டியானால் பொய் பேசாமல் இருக்கிறதுங்கிறது பொய்க்காம போகுமானால் பொய்த்து போகுமானு சொல்லுமா பரவாயில்லை பொய் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பொய்யாமைய பொய்க்காம பார்த்து கொண்டாய் நீ பேர புண்ணியம் பண்ண வேண்டியதில்லை அதனால சத்தியசிய ஆயதனம் சத்தியம் ஆயதனம் சத்தியமித்தி அமாயிதா அகௌட் வாங்மன காயானாம் வக்கரம் இல்லாம வஞ்சனை இல்லாம மனசை உடம்ப வச்சுக்கிறது அப்படிங்கிறார் சத்தியமித்தி அமாயிதா அகௌட்டில்யம் இந்த குறுக்கு புத்தி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் வஞ்சனை இல்லாமல் வஞ்சனையில்லாத குறுக்கு மனசில் குறுக்குத்தன்மை இல்லாத வாங் மன காயான்கிற எல்லாவற்றிலுமே நேர்மைங்கிறது தான் சத்தியம் தேஷுஹி ஆசிரிதி வித்யா யோ அமாயாவினா சாதவா ந அசுரப்பிரகிருஷு மாயாவிஷு நயேஷு ஜிம்மம் அனிர்த்தம் ந மாயாச்ச தயத்தனா இல்லாத் மேலுரா வாதிசேனாதிச்சத்தை திவி சத்தியம் வாச பிரதி சத்தியே சுவித்தரமேதரம் சத்தம் சத்தேனாச்சிய கதாச்சன சதாஹி சத்யம் தஸ் மாத் சத்யே ரமந்தே வேதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மந்திரங்கள்லாம் இல்லை நம்ம பார்த்துருக்கோம் சத்யமேவ ஜயத்தே நான் ரித்தம் சத்தியேன பந்தா விதத்தோ தேவயான இது எல்லாமே சத்தியத்தில் தான் உட்கார்ந்திருக்குங்கிறார் அது பாருங்க அஸ்வமேத சகசிரஞ்ச சத்யஞ்ச துலையா ரித்தம் அஸ்வமேத சகசிராச்ச சத்யமேகம் அப்படின்னு ஆதி பர்வம் இல்லை சொல்லப்பட்டிருக்கான் அஸ்வமேதத்தையும் அஸ்வமேத யாகத்தையும் சத்தியம் ஒன்னையும் எடப்போட்டால் சத்தியந்தான் பெருசா அஸ்வமேத சஹசிரம் சத்தியம் ச துலையா திருத்தம் துலையா திருத்தம் அஸ்வமேத சஹசிராச்ச சத்யமேகம் விசிஷியத்தே அஸ்வமேத சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதும் சரி அஸ்வமேத யாகம் பண்ணுறதும் சரி அஸ்வமேதையாக சத்தியம் பேசினா சத்தியத்தை கடைப்பிடிச்சாலே அஸ்வமேதையாக பலன்னா எவ்வளோ பெரிய நன்மை இது அதனால் இது யதார்த்தமான அர்த்தவாதம் சந்தேகமே கிடையாது ஆ தஸ்யித போதம கர்மேதி பிரதிஷ்டாவேதா சர்வாங்காணி சத்தியமாஜதனம் ஆகையினால் ஒழுங்காக சத்தியத்தை கடைப்பிடி வேதத்தை நல்லா படி வேத அங்கங்களையும் நல்லா படி கர்மத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணு இந்திரிய நி கிரகத்தை காப்பாற்று இந்திரிய நி இரு நல்லா தபஸ் பண்ணு அப்போ தான் இந்த ஆத்மாவே பிரம்மங்கிற ஞானம் சித்திக்கும் அப்படி அந்த சித்தித்த ஞானம் நிற்கும் இல்லாட்டி ஆடி போயிடும் அதான் அர்த்தம் அப்போ முடிக்கிறார் பிரம்ம வித்யா பல உபசம்ஹாரா யோ வாபத்திய பாப்மா ஜியேயே பிரதிஷதி எவ்வா பாப்மன அனந்தே ஸ்வர்கே லோகே ஜியேஜே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி எவனொருவன் இதனை இவ்வாறு அறிகிறானோ ஆத்மாவே பிரம்மன் இந்த கதையை அறிஞ்சுக்கிறது வாழ்க்கையில் நமக்கு வேதபூர்வமும் தர்மானுஷ்டானமும் அவசியம் பிறகு வேதாந்த விசாரம் ஆத்மாவை பிரம்மன் புரிஞ்சுக்கிறதும் அவசியம் தர்மத்தை பண்ணி பிரம்மத்தை புரிஞ்சுண்டு சகுண பிரம்மத்தை புரிஞ்சுண்டு தர்மத்தை த சகுண பிரம்மனுக்கு அர்ப்பணம் பண்ணி அப்புறம் நிர்குண பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுண்டா யகாவா யகாவா எவனொருவன் எவனொருவனாகிலும் எவனாகிலும் எவனாகிலும் ஏவம் ஏதாம் ஏவம் வேத இதனை இவ்வாறு ஏதாம்னா ஏதாம் உபனிஷதம் இந்த உபனிஷதத்தை உபநிஷத்தை அறிவான்னா என்ன இந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட பிரம்மனை அறிவானோ பாப்மானம் அபகத்திய அவன் என்ன பண்றான் பாபங்களிலிருந்து விடுபட்டு எல்லையில்லாத அந்த ஸ்வர்கலோகம் இந்த இடத்துல சொர்க்கலோகம்னா என்ன மோக் அர்த்தம் அனந்த ஸ்வர்கம் அனந்தே ஸ்வர்கே லோகே ஜியேயே ஜியேயே அதனால ஜியேயே அது அனந்தசப்தம் ஜேயேன்னா ஜியசி சர்வ மகத்தரேங்கிறார் சர்வ மகத்தரே மிக உயர்ந்தது மேலானது சொர்க்கே லோகே பிரதி திஷ்டதி பிரதி திஷ்டதி நன்றாக நிலைச்சிருக்கான் நிலச்சிருக்கான் எவன் ஒருவன் இதை தெரிஞ்சுக்கிறானோ அவன் மோக்ஷூமியில் நிலமிசை நீடு வாழ்வார் இது அழகாக அப்படி போட்டுடலாம் நிலமிசை நீடு வாழ்வார்க்கு இதுதான் சரியானது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி வேண்டுதல் இருள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு இந்த நீடுவ நிலமிசை நீடு வாழ்வார்கள் தான் அனந்தே ஸ்வர்கே प्रतितिष्ठति, प्रतितिष्ठति, நிலச்சு நிற்கிறான் அப்படி சொல்லி உபனிஷத்து முடியறது ஆகினால இதை பூர்த்தி பண்ணிவிடுறோம் யோ வை ஏதாம் விதம் கேனேஷி தியதினா யோக்தாம் ஏம் மகாபாம் ப்ரம்மதேவேபியனஸ்வவித்தான் வேத இந்த கேனேஷ் முதல் ரெண்டு கண்டத்தையும் முதல் ரெண்டு கண்டத்தையும் பிறகு வந்த ரெண்டு கண்டத்தையும் அதாவது அது வந்து பிரம்ம வித்யை சொல்லித்து இது பிரம்ம வித்யா ஸ்துதி பிரம்ம வித்யையும் பிரம்ம வித்யா ஸ்துதியையும் அதில் இருக்கக்கூடிய உபாசனைகளும் எவன் தெரிஞ்சின்றிருக்கானோ சுருக்கமாக இந்த உபனிஷத்தை யார் படிக்கிறானோ இந்த உபனிஷத்தை படித்து இதனுடைய அர்த்தத்தை யார் நன்றாக புரிஞ்சுக்கிறானோ அவன் எப்பவும் மோக்ஷ பூமியிலேயே ஸ்திரமாக இருக்கிறான் ந புனகா சம்சாரம் ஆபத்தியத்தே இத்திய அபிப்பிராய பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதின்னு ரெண்டு தினம் காரணம் என்னன்னா திரும்பவும் இந்த உலக விஷயத்தில் மாட்டிக்க மாட்டான் மாட்டான் ந சம்சாரம் ஆபத்தியத்தை இத்தி அபிப்பிராய ஆகா இதோட இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம் இது எவ்வளோ வேண்டுமானாலும் சொல்ல முடியும் சொல்லணும் நமக்கு இருக்கிற அவகாசத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தளவுக்கு படிச்சுருக்கோம் இதெல்லாம் நிறுத்தக்கூடாது இதெல்லாம் திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் எத்தனைதான் எத் இதை படித்து கொண்டே இருக்கணும் நிறுத்தக்கூடாது ஒரு நல்ல முமுட்சு ஜிக்னாசும் எப்பவும் இந்த மாதிரி சாஸ்திரங்களில் ஊறிக்கொண்டே இருக்கணும் அதனால் பார்த்தா தெரியுது கொஞ்ச நாள் விட்டு கேப் விட்டுவிட்டால் அதோடய இது விளைவு என்னென்னு தெரிகிறது அதை படிக்கிறப்போ தான் அதனால் இது விடாமல் படிக்கிறதுக்கு இந்த சரீரம் இருக்கும் வரையில் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக அத்தியனம் செய்து நாமளும் மோட்சத்தை பரிபூர்ணமாக அனுபவித்து மற்றவர்களும் முக்த அந்யான் விமோச்சையே அப்படிங்கிறபடி மற்ற முமுட்சுக்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி நம் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு ஓரளவுக்கு இந்த வியாக்கியானத்தை சொன்னதில் திருப்தி அடைந்து கொண்டு நிறைவு செய்கிறேன் ஓம் ஹரிஓம் ஓமாப்பயன் து மமாங்கானி வாக் பிராணச்சு ஸ்ோத்திரமோ வலமிந்திரியாணிச்ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷம் மாஹம்மரா மாகோ அனராணமே அமனேயுமாயிசன் ிாஷ் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபா வோமவத்வேயா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தைஎன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாதிஷாதி ஹரி ஓ